நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர தொழிற்காக உங்கள் அன்பால மேலும் பியூட்டி பார்லர் போகாமலே அதிக செலவில்லாமா சிலரோட கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கும் நகை வந்து மஞ்ச கலரா இருக்கும் கியூட்டிகல்ஸ் எல்லாம் மேல தூக்கிட்டு நெயில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் இதெல்லாம் நம்ம செஞ்சு அழகுபடுத்தலாம் எடுத்து நெயில் பாலிஷ் எல்லாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அழகா அந்த ஷேப்க்கு நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருவோம் அடுத்து வாம் வாட்டர் ரெடி பண்ணிடுவோம் வாம் வாட்டர் ரெடி பண்ணி நம்ம ரெண்டு கையும் அதுல சோக் பண்ற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில ஷாம்பூ மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு கையும் அதுல போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நாள கை உறினதும் நம்ம எடுத்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிருவோம் தொடைச்சுட்டு அகெய்ன் இன்னொரு பவுல்ல வாம் வாட்டர் வச்சுப்போம் வாம் வாட்டர் வச்சுட்டு அதுல ஒரு எலுமிச்சம் பழுத்த ஜூஸ் பழிஞ்சு அதில் ஊத்திடலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு ரோஸ் பெட்டல்ஸும் அதில் போட்டுடுவோம் ரோஜா இதழ்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு கையையும் போட்டு அகெய்ன் சோக் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கையில ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்ச உடனே நம்ம கையில இருக்க டெட் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கிடும் பாக்டீரியால ஏதாவது பாதிப்பு இருந்தா அதெல்லாம் நீங்கிடும் இந்த கியூட்டிகிள்ஸ் அந்த மெயின் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் மேல தூக்கிட்டு எல்லாம் அதை நம்ம அழகா சீசன்ஸ்ல வச்சு நைஸா கட் பண்ணிடலாம் புஷ் பண்ணி விட்டுலாம் அதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கையை ஆர்டினரி வாட்டர்ல கிளீன் பண்ணிட்டு நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிருவோம் தொடைச்சிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் ஒரு பவுல்ல ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோ ஒரு ஸ்பூன் அதிமதுரை பொடி ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ரோஸ் வாட்டர் தேவையானாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நெய்ஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணிடலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணி விடுவோம் அப்படியே அழகாக காயிலேயே நம்ம ஸ்க்ரப் பண்ணி விடுவோம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஊறட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ப்ரஷ் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டினரி வாட்டரில் கையை நல்லா கிளீன் பண்ணிவிடுவோம் கிளீன் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத் வச்சு கையை தொடைச்சிடுவோம் துடைச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வீட்டில் அரோவேரா ஜெல் இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் அரோவேரா ஜெல் கிடைக்கும் அதை எடுத்து நம்ம நல்லா கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் அது ஊறட்டும் கொஞ்சம் நேரம் ஊறினதும் நல்லா கிளாத் வச்சு தொடிச்சிட்டு கிளீன் பண்ணிக்கலாம் கிளீ கிளீன் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆலிவ் ஆயில் இருந்தா அதை எடுத்து ஆலிவ் ஆயில் கை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல மாய்ச்சரைசிங் ஆயில் என்ன நம்ம மாய்சர் ஆயில் என்ன யூஸ் பண்றமோ அந்த ஆயில் எடுத்து அதை நல்லா நல்லா குழச்சிட்டு நல்லா நகரத்துல கையிலலாம் பூசி வச்சிருவோம் கொஞ்ச நேரம் பூசிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளீன் பண்ணிட்டு நமக்கு என்ன கலர் நெயில் பாலிஷ் பிடிக்குமோ அதை எடுத்து கழக அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா சூப்பர்பா இருக்கும் நம்ம கை பார்க்காவும் நெயில்ஸ் எல்லாம் அழகாவும் இருக்கும் இதை நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத சொல்லுங்க அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்